நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலு சுகரை கண்ட்ரோல் பண்ண லாவர் பொடி ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அது தினம் பருகி வந்தால் sugar கண்ட்ரோலா இருக்கும் சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து பருகிட்டு வரலாம் ட்ரை பண்ணி பருக வருவங்களை மீண்டும் சந்திப்போம்